அவர்களின் நிலை பற்றி அலிஹம் அவர்களிடம் கூறப்பட்ட நிச்சயமாக இந்த நெருப்பு உங்களுக்கு விரோதியாகும் நீங்கள் தூங்கினால் அதை அணைத்துவிட்டு தூங்க செல்லுங்கள் என்று நபி சொல்லாஹு அலிஹல்ல அவர்கள் கூறினார்கள் ஆர் இரண்டு ஒன்பது நான்கு முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு